வணக்கம் பிப்ரவரி நான்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் பிப்ரவரி மூன்றாம் தேதியன்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று மேற்கு வங்க அரசால் சமீபத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஸ்வயங் சித்தா என்ற திட்டத்தின் நோக்கம் மனித கடத்தலை தடுப்பது இரண்டு ஓசோன் அடுக்கை பாதுகாப்பதற்கான சர்வதேச தினத்தின் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்கான கருத்துரு கீப் கூல் அண்ட் கேரி மாண்டில் புரோட்டோக்கால் எனும் குளிர்ச்சியை பாதுகாத்து முன் செல்லுதல் மான்றில் ஒப்பந்தம் ஆகும் மூன்று சமீபத்தில் இந்திய மலையேற்ற வீரர்கள் ஆசியாவின் உயரமான எரிமலை சிகரமான தமாவந்தின் மீது ஏறி வரலாறு படைத்துள்ளனர் தமாவந்த் எரிமலை சிகரம் ஈரான் நாட்டில் உள்ளது நான்கு இஸ்ரோ நிறுவனம் சமீபத்தில் திரிபுரா மாநிலத்தில் தனது முதல் ஸ்பேஸ் டெக்னாலஜி இன்குபேஷன் சென்டர் எனும் விண்வெளி தொழில்நுட்ப மேம்பாட்டு மையத்தை தொடங்கியுள்ளது 5. சவுத் ஏஷியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் கப் எனும் தெற்காசிய கால்பந்து சங்கத்தின் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்கான கோப்பையை மாலத்தீவுகள் அணி வென்றுள்ளது இனி இன்றைய நற்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று இந்தியாவின் மூன்றாவது பெரிய வங்கியை உருவாக்கிட எந்த வங்கிகள் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்று மத்திய அரசு முன்மொழிந்துள்ளது 2. அம்பாசடர்ஸ் ஆஃப் ஸ்கில் இண்டியா கேம்பெயின் எனும் திறன் இந்திய பரப்புரைக்கான தூதுவர்களாக யார் நியமிக்கப்பட்டுள்ளனர் 3. சமீபத்தில் காலமான அண்ணா ராஜம் மல்ஹோத்ரா என்பவர் யார் 4. பாகிஸ்தான் நாட்டின் டென்டல் அசோசியேஷன் எனும் பல் மருத்துவ சங்கத்தின் மனிதாபிமானத்திற்கான விருது சமீபத்தில் யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது ஐந்து ஓஸ்டக் ரெண்டாயிரத்தி என்ற பயிற்சியில் எந்த நாடு முதன்முறையாக பங்கு பெற்றுள்ளது மீண்டும் சந்திப்போம் நன்றி